ஓம் நமோவிசம்பிராய்ஷிபியோ மஹோ நமோ குருப்பலவரோமஸ்மித்தோக்கித்த ஜம்ேத்துஃதிர் அலாத்திருஷ்டாந்தத்தின் மூலம் ஜகத் மிபணத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த உலக வாழ்க்கையில நாம உழல கூடாது தோற்றமான உலக வாழ்க்கையை உண்மையு நம்பி அதனுடைய சுக நாம தாக்கப்படக்கூடாது இதுதான் தாத்பரியம் மோக்ஷத்துக்கு சாதனம் என்னன்னா இந்த பிரபஞ்ச மித்யாத்வானம் பிரம்ம சத்தியத்துவ ஞானம் அந்த பிரம்மன் நான் தாங்கிற ஞானம் என்னை தவிர பிரம்மஸ்வரூபமாகிய சைதன்ய ஸ்வரூபமாகிய என்னை தவிர ஒரு பொருளும் கிடையவே கிடையாது என்னைங்கிற வார்த்தையே கிடையாது என்னங்கிறது எப்போ நீங்கிற போது என்னங்கிற வார்த்தைக்கே அது உன்னை என்னை சொல்லணும் நீயே தகுறா நீயும் நானும் இல்லை நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை அதான் கரெக்ட் அவ என்ன சொல்ற இந்த பிரபஞ்சம் தோன்றவே இல்லை பதார்த்தங்கள் எதுவும் சைத்தன்யத்திலிருந்து உற்பத்தி இல்லை இந்த பரிணாமவாதம் எல்லாம் கிடையாதுங்கிறத சித்தாந்தம் பண்றார் அதே மாதிரி பிரபஞ்சத்தில சைதன்யம் உற்பத்தி ஆகலை ஒரு இதை போட்டு வச்சுக்கிறார் சித்தம் வாபி நமஜம் சித்தம் தர்மஜம் அர்த்தம் சித்தமும் தர்மத்திலிருந்து தோன்றவில்லை தர்மங்களும் சித்தத்திலிருந்து தோன்றவில்லை தர்ம சப்தத்துக்கு இங்க அர்த்தம் பதார்த்தங்கள் பொருள்கள் என்று பொருள் இந்த உண்மையை புரிஞ்சு கொண்ட உடனே என்ன ஆகுறதுன்னா மனிஷினா விவேகிகள் நல்லா டிஸ்கிரிமினேஷன் டிஸ்கிரிமினேட்டிவ் பவரை ப்ராப்பரா யூஸ் பண்றவர் அர்த்தம் பகுத்தறிவை நன்கு பயன்படுத்துபவன் தூய தமிழ்ல சொன்ன பகுத்தறிவை தெளிவாக பயன்படுத்துகின்றவன் மனிஷினா சாஸ்திரவிதா பிரம்மவிதா சன்மார்கா சன்மார்க்கா அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அஜாத்தின் பிரவிசந்தி அஜாத்தின் பிரவிசந்தின்னா என்ன அர்த்தம் இந்த பிரபஞ்சங்கிறது கிடையவே கிடையாது பிரம்மை சத்தியம் என்பதில் அவர்கள் உறுதி பெறுகிறார்கள் இந்த உண்மையை ஆராய்ச்சி செய்து உணர்பவர்கள் மெய்ப்பொருள் மட்டுமே உண்மை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள்தான் என்று அவர்கள் நன்கு தெளிவாக உறுதியாக உணர்ந்து கொள்கிறார்கள் பிரவிசந்திங்கிற வார்த்தைக்கு அத்தியவசிய ய்தேங்கரா சொல்ற அபாவ பிரதிபத்திய பிரபஞ்ச அபாவத்யே பிரபஞ்சத்துக்கு சத்தா கிடையாது இந்த உலகத்துக்கு இருப்பே இல்லை இந்த நாம ரூபங்களுக்கு வாஸ்தவமான சத்தா இல்லவே இல்லைன்னு உணர்ந்து கொள்ளுகிறார்கள் ஒரு வார்த்தையை போட்டார் இது பல இடங்கள் பதினஞ்சு பதினால இருந்து இதேதான் டாபிக் பதினால இருந்து ஆரம்பிச்சது நிறைய போச்சு இருபத்தி மூணு வரைக்கும் போச்சு இடையில சில வார்த்தைகள் மாறினாலும் திரும்ப நீங்க வேணா பார்த்துங்கிறதுக்கு காரணம் அர்த்தம் காரியம்னு அர்த்தம் அப்படி எடுத்துக்கலாம் காரணக்காரிய அபாவம் பிரதிபத்திய அபாவம் அத்தியவசிய அப்ப ஹேத்துபலன் இந்த கர்மாவையும் கர்மஃலத்தையும் தியாகம் பண்ணுகிறார்கள் போரும் பண்ணின கர்மா எல்லாம் போரும் தியாகே நைகே கர்மணா பத்தியதே ஜந்துர் வித்தியாச்ச விமுச்சியத்தை தஸ்மா குவந்தி எதைய பாரதர் கர்மத்தினால பந்தப்படுகிறான் அறிவால விடுதலை பெறுகிறான் உண்மையை உணர்கின்ற துறவிகள் கர்மத்தை செய்வதில்லை இந்த ஸ்லோகம் சொல்லு கர்மணா ஜந்து பாரத கர்ம நிதி எதி குலோகசங்கிர்த்தம் குருவந்தி இல்லாட்டி கிருஷ்ணர் சொன்னதான் எடுத்துக்கணும் நம்ம அங்க ஒன்னு அலேபவாத ஜனக்கோயா விவேகி முக்து நாஸ்தி கர்த்தா ஜனக்கோ யா ஒரு ஸ்லோகம் இது விடுபட்ட வந்தான் துக்கத்துல இல்லவே இல்லை குர்வத்தோ நாஸ்தி கர்த்தா வேலை பண்ணினாலும் அவனுக்கு கர்த்தத்வம் கிடையாது எப்படின்னா ஸ்ரீகிருஷ்ண ஸ்ரீகிருஷ்ணன் ஜனகன் எப்படின்னா அலேப்பவாதம் ஆசிரித்யே என்ன ஒட்டிக்கிறது அர்த்தம் அலேப்பவாதம் என்னது நிராசி இந்த ஸ்லோகம் இருக்கே நிராசீர் அது இல்ல இன்னொரு ஸ்லோகம் கமணியபிப்பவத்தி நிச்சித் கரோதி சரிய இருக்கு அதெல்லாம் இங்க நான் சொல்லலை எதுக்கு சொல்றேன் கர்ம பலத்தை விட்டு விலகு கர்மா பலம் தான் அப்புறம் அந்த பூர்வ ஜென்ம அதுல பண்ணின புண்ணிய பாபத்துக்கு காரணம் என்னன்னா அது பூர்வ ஜென்மகிருத்த புண்ணிய பாபம் எண்டு இல்லாம போயிண்டே இருக்கும் முட்டை முதல்லையா கோழி முதல்லையா கர்மா முதல்லையா பலன் முதல்லையா ஏ ஹேத்து முதல்லையா பலன் முதல்லையா அது தெரியாது ஆகினால் அதையெல்லாம் விட்டுவிட்டார்கள் கர்ம தியாகம் பண்ணிவிட்டார்கள் ஞானத்திலே நிலை பெறுகிறார்கள் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் யாவத்தே துலாவேஷா தாவத்தே துலோதவ संसार ना ேத்துலாவ கீது நா நல்ல அழகா சொல்ற இந்த ஞானத்தை அடைஞ்சாதான் உனக்கு மோக் உனக்கு பரிபூர்ணமா சம்சார நிவத்தி கௌடபாதாச்சாரியர் பிரபஞ்சோபசமம் பண்ணாமல் அத்வைத ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்காம உனக்கு சம்சார நிவிற்த்தி கிடையாதுங்கிறது தெளிவா சொல்ற ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறேன் அப்படின்னா இது பிடிவாதம் இல்லைப்பா இதுதான் உண்மை ரொம்ப ஃபனாட்டிக்காக இருக்கும்னு சொல்றாங்க இல்லையா ஞானத்தினால தான் மோக்ஷம்னு பிடிவாதம் பிடிக்கிறார்கள் இவர்கள் நமக்கு பிடிவாதம் இல்லை உள்ளத சொல்றோம் அவ்வளவுதான் சத்தியத்தை சொல்றோம் நீ எப்போ வேணாலும் வாப்பா நீ என்னைக்கு வேணாலும் நீ வா ஆனால் நீ இதுக்கு வந்து ஆகணும் ஒரு நாளைக்கு வேற வழியே கிடையா பட்டன் கு கர்மா தேவான் தேவா ஆத்மக்கியோ நிதா விமு நித்தியதி நீ என்ன வேணாலும் படிச்சுக்கோ சாஸ்திரங்கள் ஆயுர்வேதம் படிக்கணுமா படி என்ன தனுர்வித்யா படிக்கணுமா படி மியூசிக் படிக்கணும்னா கந்தர்வ வேதம் படிக்கணுமா படி ஆனா மோட்சம் கிடையாது அவரோகணத்திலே இருக்க வேண்டிதான் ஏறுமுகம் இறங்கு முகம் தான் சரிகம பதனிசா நிகம பதனிசா மாத்தி மாத்தி சொல்லிகிட்டே இருக்க வேண்டிதான் ஒரே ஆரோகண அவரோகணத்துல மாட்டின்றி முழிக்கணுமே தவிர ஒன்னும் தப்பிக்க முடியாதப்பா படந்த சாஸ்திராணி குருவந்து கர்மாணி நீ எத்தனை வேணாலும் மகா மகா யாகம் வாஜப்பேய யாகம் அறுபத்தஞ்சு வேணாலும் பண்ணு அதிருத்ரம் பண்ணு மகாருத்ரம் பண்ணு லட்சார் பண்ணு கோட்டி அர்ச்சனை பண்ணு குருவந்து கர்மாணி யஜந்து தேவான் பஜந்து தேவதா கோயில் கோயிலா போய் என்ன வேணாலும் கும்பாபிஷேகம் பண்ணு ஆனால் ஒன்னு ஞாபகம் சர்வமத்தேன முக்திம்பஜத்தின ஜென்மசத்தேன அதனால இது முடியாதப்போதேன வினா விமுக்தி ஆத்மாவ பிரம்மன் புரிஞ்சுட்டு எல்லா ஆத்மா ஒண்ணு தெரிஞ்சுக்காத வரைக்கும் உனக்கு துக்கம் போகாது இப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க எதுவரைக்கும் இந்த ஹேத்து பலாவேசம் இருக்கோ அதுவரைக்கும் ஹேத்துபலம் வரத்தான் செய்யும் கேத்துஃபலோவ் புரிஞ்சுமா உபதேஷம் அஹம் அவ்வஹாரிய அகிராஹ்யித்ய அவ்வதேசியா பிரத்யசார்த்திவா இது என்ன பாது இந்த துரீயந்தான் நான் புரிஞ்சுண்ட நீ அசம்சாரி முக்தன் ஆனா நீ வந்து இந்த ஸ்தூல அபிமானம் வச்சுட்ட என்ன ஆகும் அபிமானி ஆகிட்டயோ ஆட்டோமேட்டிக்கா கர்த்தா வந்துடுவார் இல்லையா என்ன நான் விஸ்வனா நினைச்சுட்டேன்னு விஸ்வனா நினைச்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம் நீங்க விஸ்வனா என்னன்னு கேட்கக்கூடாது எழு ஓடிய போயிடுவேன் அபிமானியா என்ன வச்சு என்ன ஆகும் நான் பரிசுனே அஞ்சரை வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எனக்கு என்னெல்லாம் ட்யூட்டி இருக்கு ஆசிரமத்தின் தலைவர் நான் அதை திட்டமிட வேண்டும் இதை திட்டமிட வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் ஒரு பெயர்ச்சிக்கு என்ன பண்ணுவது ஒரு பெயர்ந்துட்டு போறாருங்க விட்டுடுறதா அவர் எங்கே பேர்ந்து போட்டுமே நமக்கு என்னாச்சு அவர் என்னத்துக்கு நீ பெயர்த்து இங்கே வைக்கிற அப்ப நான் என்ன ஆயிடுறேன் புரியறதுக்காக சொல்றேன் உங்களுக்கு நான் ஒண்ணும் மாட்டிக்கல எனக்கு கவுடபாதர் இருக்கார் நினைச்சு கொண்டு நான் வந்து செய்யணும் ஏன் செய்யணும் செய்யலன்னா எனக்கு வந்து திருப்தி இல்லை எதையா செஞ்சாதான் எனக்கு திருப்தி எப்படியனாக என்ன புரிஞ்சுக்கலையோ என்ன சொல்லணும் என்ன பண்ணி மிஸ்டேக் உடனே என்ன ஆச்சுன்னா எனக்கு ஆயிரத்தி எட்டு தோஷம் தெரியுது அதை சரி பண்ணணும் இதை பண்ணணும் அது அப்படி இருக்கே இது இப்படி இருக்கேன் சரி பண்ணனும் சரி பண்ணுற எண்ணம் வர்றது எனக்கு ஆசை வருது பூர்ணன் ஆகணும் பூர்ணன் ஆகணும்னா என்ன பண்ணணும் என்னவாவது பண்ணணும் திட்டமிடணும் திட்டமிட்டதை பேப்பர்ல எழுதணும் எழுதினதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் கொடுத்ததெல்லாம் ஃபாலோப் பண்ணணும் பண்ணி நடக்கல என்ன திரும்பவும் ஃபாலோ பண்ணணும் அப்ப என்னன்னா இதெல்லாம் காரியம் வராது ஆக பரிச்சின்னா பவாமி அபூர்ணோ பவாமி பூர்ணோ பவித்தும் இச்சாமி அதுக்காக என்ன பண்ணணும் கர்மா பண்ணணும் கர்த்தா பவாமி கர்த்தாவான என்னாகும் போக்தாவாக முடியும் போக்தா ஆகணும் ஆகணும்னு கர்த்தாவே இருந்துருக்கும் கர்த்தத்துவமே போக்திருத்தம் கதையெல்லாம் இப்ப வேண்டாம் அந்த கதையெல்லாம் வேற இடத்துல வச்சுக்கோம் இப்ப வந்து கர்த்தாவா இருக்குன்னு போக்தான் நான் முதல்ல சொன்ன இல்லையா என்ன ப்ரிப்பேரிங் ஃபார் லிவிங் வாழ்வதற்காக தன்னை தயார்படுத்துகிறான் தயார்படுத்துகிறான் தயார்படுத்துகிறான் தயார்படுத்துகிறான் சாவதற்காக கடைசியில செத்து போறான் எங்க வாழ்வதற்காக இவன் தயார்படுத்துறது கடைசியில எமதர்மராஜா கூப்பிடுற போது இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேங்கிறான் இத்தனை வருஷமா பணம் சம்பாதிச்சு இப்பதான் எல்லாம் சேர்ந்துருக்கு இப்பதான் வாழலான்னு ஆரம்பி எங்க வாழ போற அவன் கண்ணு சரியில்லை காது சரியில்லை வா கிளம்பான் வேற வேணா அவன் உடம்பு தரேன் புலி சரீரம்ல என்ன பண்ற இல்லாட்டி கொசுவா போறேன் அப்ப நான் கர்த்தா போக்தாவா மாறணும் பாருங்க எப்படி இல்லாம பாருங்க அப்ப என்ன ஆகும்னா நான் எப்ப பார்த்தாலும் கர்மாவை பண்ணிகிட்டே இருக்கேன் என்னன்னா நான் நல்லா அனுபவிக்கணும் நல்லா அனுபவிக்கணும் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா எல்லா ஒரு நாளைக்கு சரியாயிட போறது நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா ஒரு நாளும் சரியாக எதுவும் சரியாக புதுசாக இன்னொரு பிராச்சனை போய் மாட்டிப்பேயே தவிர ஒரு நாளும் சரியாக பரமத்தான சுவாமிஜி ஒரு நல்ல ஜோக் சொல்லுவார் என்னன்னா இந்த இந்த ஸ்கிரீம் இருக்கே ஜீரோ ஐஸ்கிரீம் சம்மர் இல்லை நல்ல சம்மர்ல நீங்க வந்து ரொம்ப தாகமா இருக்கிற போது சாப்பிட்டா எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இப்ப தாகம் அடங்கணும்னா என்ன பண்ணணும் ஐஸ்கிரீம் வந்தது மிந்தி மறந்து போச்சு அதெல்லாம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தாகம் இருக்காது அதுக்கப்புறம் அது வேலை பண்ண வேலை பண்ணி அதுக்கப்புறம் இல்லை யாவத்து மனசுல வச்சு எங்க இருக்கு பாருங்க கர்மேவாதிஸ்தேஷு கதாச்சனே து நீ வந்து மோட்சம் அடையணும் இந்த கர்மபலனை கர்மஜம் புத்தி யுக்தாகி பலம் தத்து அது கர்மயோகத்துக்கு சொல்லியிருக்கு ஆனாலும் கர்மயோகத்தோட லட்சியம் என்ன கர்மயோகா உபாய உபேயா ஜானயோகாரு சங்கராச்சாரியர் மூணாவது அத்தியாயத்துக்கு கடைசியில் கடைசில முடிக்கிற போது என்ன சொன்னார் ஏஸ்தா ஜெகிசத் மகாபாகத்துல முடிச்சார் இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சொன்னார் ஹேத்து பல ஆவேசாங்கிற ஹேத்து பல ஆவேசான்னு அர்த்தம் இட்இஸ் மை டியூட்டி நான் செய்யணும் செய்யணும் செய்யணும் ஆவேசம் பிடிச்சாச்சாரிய சொல்றாரு பேய் பிடிச்ச மாதிரி அலையறாங்க கர்மா பண்ணணும் கர்மா பண்ணணும்னா எதோ ஆயிடுங்கிறான் ஒன்னும் ஆக ரொம்ப நல்லாவே நடக்கும் நீ ஒன்னும் பண்ணலைன்னா எதுவும் கெட்டு போகாது எல்லாம் நல்லாவே நடக்கும் அதுக்கான ஒரு நல்ல ஸ்லோகம் நினைச்சேன் அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் அது என்னவோ எனக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை அது சொல்லிவிடும் இது வந்து இந்த பக்ரஹிரியோட அழகான ஸ்லோகம் அது அவர் வந்து ரொம்ப பெரிய ராஜாவாக இருந்தவர் ஞாபகம் வச்சு சரி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்கார் ஒன்றும் நடக்கலை இருக்கிற ஜனங்களோட விவகாரம் ஒரே ராகத்வேஷ இதெல்லாம் நடக்காது வந்து புரிஞ்சுட்டு ஒரு இடத்துல பாடியிருக்கார் அந்த பாட்டு தான் வைராக்கிய சிதகத்தில் இது அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் நான் வச்சிருக்கிற புஸ்தகத்தில் அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஏன்னா அதுலயே பாட பேதங்கள்லாம் உண்டு அவர் சொல்றார் மனச பார்த்து கேட்கிறார் ஓ மனமே ஏன் இப்படி அங்கேயும் சுத்தர சும்மா ஒரு இடத்துல தேமேன்னு உக்கார் தெய்வமே சிவனேன்னு கொஞ்சம் உக்கார் சாம இரு எது நடக்கணுமோ அது நடக்கும் எது நடக்க வேண்டியோ அது வேற விதமா நடக்காது நடக்கிறது நட விதமா நடக்கும் நின நடக்கோகம் பண்ணாத அனுபவிச்சு பேசாம இரு அப்படின்னு தம் மனசுக்கு அட்ரஸ் பண்ற பாடு பட்டு அட்ரஸ் படறதுக்கு முன்னாலே அட்ரஸ் பண்ண புரியாது படுறதெல்லாம் பட்ட பிறகு அட்ரஸ் பண்ணால் மனசுக்கு அட்ரெஸ் பண்றதுக்கே நமக்கு ஒரு புத்தி வேணும் நல்ல ஸ்லோகம் சொன்னார் அந்த ஸ்லோகத்தை சொல்றேன் கொஞ்சம் அது கட புட்டான்னு இருக்கும் அது சிம்பிள் தான் பரிபிரமசிம் முதா கொசன சித்த விஸ்ராம்யதாம் பரிபிரமசிம் முதா குவச்சன சித்த விஸ்ராமியதாம் அத்தர் சோகான் அஹம் இப்ப கிடைச்சிரு இன்னைக்கு என்ன இப்ப என்ன இன்னைக்கு என்ன பொங்கலா இட்லியா இட்லியா இட்லியே இன்னைக்கு சாப்பிட்டேன் மத்தியானம் ஏதாவது செஞ்சாங்க சாப்பிட்டு போறேன் மத்தியானம் என்ன போட போறாங்களோன்னு கவலைப்பட போறதில்ல என்ன நேற்றுக்கு என்ன சாப்பிட்டோங்க பத்தி நினைக்க போறதில்ல இப்ப என்ன கிளாஸை கிளாஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஆகையினால அண்ணது இப்ப இருக்கிற போகான் அகம் அனுபவா ஏதோ கிடைச்சுதான் அனுபவிச்சு இதை சொல்ல ஆரம்பிச்சா பெருசா இருந்த ஸ்லோகம் நல்ல ஸ்லோகம் ஓ மனமே எனக்கு சொல்றேன் அப்படி சொன்னா நல்லா இருக்குமா ஆசிரமத்துக்குள்ள ஏற்கனவே அவன் சோம்பேறியா இருக்கான் இதுதான் சுவாமி சொல்றேன்னு நமக்கே சொல்லுவான் அப்ப உடனே அப்படிலாம் இல்லப்பா என்ன சொல்லுவார் விடாதே ஜனகரை பார்த்தையா அவரை பார்த்தையா யோக சநஸ்தர் ஞான சஞ்சின்னசம் ஆத்மவந்தம் சர்வ கர்மாணி மனசா சநாஸ்தே சுகம் கருவமீதி அதனாலதான் கிருஷ்ணர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்ற மாதிரி சொல்றார் ஆனா அவர் ஒண்ணு இதை விட்டுட்டு சொல்லலை அது நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்க தெரியணும் இது யாவத்து ஹேத்து பல ஆவேசன் ஆவேசம் வந்துருக்குன்னு சொல்றோம் இல்லையா சொல்றோமா இல்லையா ஒர்க <laughs> <laughs> இதை சொல்லிட்டா உடனே வச்சுக்கணும் நல்ல கர்மா பண்ணி அந்த சித்தசுத்தி அடைஞ்சவனை பார்த்து சொல்ற விஷயங்கள் இது ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் இதுக்குதான் இந்த மாதிரி கிளாஸ்லாம் எடுக்கக்கூடாது யாவத்து ஹேத்து பலாவேசா எது வரைக்கும் கர்ம பலன்ல உனக்கு ஆவேசம் இருக்கோ தாவத் ஹேத்து பலோத்பவா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக ஜென்மா எடுத்துட்டே இருக்கணும் ஜனம் புனரபி மரணம் மறுபடியும் பிறக்கிறதுக்கு காரணமான கர்மாவை பண்ணாதே சித்த சுத்திக்கான கர்மாவை பண்ண நீ வந்து கர்ம விரும்பி பண்ணினியானா கர்ம விரும்பி பண்ணினியான லௌகிக்க கர்ம பலன விஷய சுக விரும்பி கர்ம என்னது விஷய சுகம் கர்ம பலனை விரும்பி பண்ணினியானால் நீ சம்சாரத்தில் உழல்வாய் மா கர்ம பலூர்பூ மறக்க கூடாது அந்த ஸ்லோகம் கர்மன் நேவாதிகாரஸ்தேஷு கதாச்சன அங்கேயும் ஹேத்து பலம் வார்த்தை இருக்கு சப்தம் இருக்கு இங்கும் அந்த சப்தம் இருக்கு சங்கராச்சாரிய பேய் பிடிச்சவனுக்கு என்ன பண்ணணும் கேட்கிற பேய் பிடிச்சிருக்க ஒருத்தனுக்கு பிடிச்ச பேய் பிடிச்சவன என்ன பண்றது பேய் பிடிச்சவனுக்கு மந்திர மந்திரிக்கணும் மந்திரிக்கணும் இல்லாட்டி தண்ணியை தெளிக்கணும் சங்குல தண்ணியை எடுத்து மூஞ்சியில ஓங்கி அடிக்கணும் இல்லாட்டி மருந்து கொடுக்கிறார் மந்திர ஔஷதி வீரியன மந்த்ரோஷி வீரியன ஏதோ கிரகாவேஷம் அவர் சங்கராச்சாரிய வார்த்தை யூஸ் பண்றாரு யாருக்கா கிரகவேஷம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் சொல்றோம் அந்த காலத்துல பேர் கிரகாவேஷம்னு பேரு அதுக்கு எதாவது மந்திரத்தை சொன்னா சரியா போய்டும் இருபத்தஞ்சு சிட்டிங் எல்லாம் இல்லை என்னால மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டா அதெல்லாம் போய்டும் அது மாதிரி இவனுக்கும் இந்த கர்ம பல ஆவேசம் இருக்கு எப்ப பார்த்தாலும் பிசி பிசி பிசி வேலை பண்ணிகிட்டே இருக்கான் கொஞ்சம் உட்கார பண்ணான் உங்களை மாதிரிலாம் நான் சோம்பேறி நினைச்சால உட்காரத்துக்கு அப்படிங்கிறான் சோம்பேர் இல்லப்பா கொஞ்சம் யோசிச்சு சிந்தனை பண்ணலான் அனாவசியம் திங்க் பண்ணி என்ன சார் பிரயோஜனம் பேசாம பேசிக்கிட்டே இருந்தேன் என்ன பிரயோஜனம் வேலை ஏதாவது செய்யலாம் இல்லையா சும்மா நாட்டில் அவன் இப்படி உட்காந்து நாடே கெட்டு போயிடுச்சு இப்படி எல்லாம் சொல்லுவான் அதனால என்ன நம்ம என்ன பண்றோம் சும்மாவா இருக்கும் ஏன் எதுக்கா வேலை பண்றோம்னு ஆராய்ச்சி பண்ணலாம் வா அதுக்குதான் நேரம் இல்லைன்னா என்ன சொல்றது போன் பண்ணிக்கிட்டே இருக்கான் செல்போனை வச்சுட்டு அலையிலேன்னு அலையிறான் வேஷ அதுவரைக்கும் இந்த ஜென்ம இந்த சம்சாரம் தொடரும் அனுபவ மறுபடியும் மறுபடியும் சுகதுக்கத்தை அனுபவிக்கணும் ரொம்ப ஒரு ஒரு சமயம் ஒரு ஒரு மாதிரி மூடு இருக்குன்னு அர்த்தம் ரஜஸ்தத்தம் தமச்சைவ தமஸ்தத்தம் ரஜஸ்ததா மாறி மூடு இருந்து இருக்கட்டும் தப்பு இல்லை ஆனா ஜாகிரதை அதுக்கெல்லாம் நீ அடிமையாக துக்கப்படுவேண்ட அப்புறம் என்னவேஷே இந்த உழைக்கிறதெல்லாம் ஒண்ணும் உழைக்கிறதெல்லாம் எனக்காகத்தான் சர்வம் பிரியம் பதி உழைக்கிறதெல்லாம் எனக்கு தான் எதுக்காகவும் நான் உழைச்சு பிரயோஜனம் இல்லை போரும் எனக்கு வேண்டியத புரிஞ்சுடாச்சு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அதையும் அவன் செய்வதால் ஒன்றை பெறுவதும் இல்லை செய்யாததால் ஒன்றை இழப்பதும் எதன் பொருட்டும் யாரையும் அவன் சார்ந்திருப்பதும் இல்லை அர்த்தஸ்தி அகிருத்தேன அர்த்தி அப்புறம் என்ன சர்வபூதேஷும் யார்ட்டையும் எதுக்காகவும் யாரையும் சார்ந்திருப்பதே கிடையாது அதனால என்ன ஆவேசே கஷீணே பாருங்க அழைத்து பாருங்க அது என்ன உண்மையா இருக்கு நினைச்சு பாவம் திண்டாடி தட்டு தட்டு ஏன்னா அந்த கண்ணாடியில பாக்குறது அது இன்னொரு பறவை இருக்கு அந்த பறவையோட சம்பந்தம் பண்ணி ஆகணும் கண்ணாடி உடஞ்சா உடைஞ்சிட்டு போறது மூக்கும் போகுமே தட்டின் அது தட்டுறதுன்னா நமக்கு ஒண்ணு இல்லை நம்ம வேற விதமா தட்டுறோம் அது வேற விதமா தட்டுறோம் அங்கே போய் கல்லை எடுத்து அடிமா இப்படி கல்லை ஒழுங்கினாங்கன்னா கொஞ்சம் போயிடுது அதுக்குன்னு அடிக்கடி கோவில் இருக்கு ஒரு கல்லின் முன் எதிர் நிற்கும் அது மாதிரி காகமானது கோடி நின்றாலும் ஒரு கல்லின் முன் எதிர் நிற்குமோ அப்படின்னு தாய்மான் பாடி இருக்கார் காகமானது ஒரு கோடி கூடி நின்றாலும் ஒரு கல்லின் முன் எதிர் நிற்குமோ அதே மாதிரி என்னன்னா உன்னுடைய அருளை நாடினவருக்கு துன்பம் வருமா அப்படின்னு நல்ல ஆத்ம இந்த பிரபஞ்சம் நித்யாத்ம ஜானம் அகம் சுத்த சைத்தன்யம் பிரம்ம அஸ்மிங்கிற ஞானத்தினால எந்த கர்மாவனுடைய பலன் கர்மாவனுடைய பிரயோஜனம் கிடைச்சாச்சு அதுக்கப்புறம் என்னதுக்கு அதுக்கு வேலை ஆறுருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சத்தே யோகாரு தஸ்வ சம காரணம் உச்சதே அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நாஸ்தி ஹேத்து பலோதவா மறுபடியும் இந்த சம்சாரம் உண்டாவதில்லை அதுதான் விளக்கம் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ேத்துலாவஸ்யோவசாரம் நபுலாவே யணேலாச்சாரியர் இன்ஃபலம் என்ன தப்பு விடுபட முடியாது என்ன என்கிற கேட்கிற கேள்வியே விட்டுடு காரியமும் கிடையாது காரணமும் கிடையாது அஜம் பிரம்மை சத்தியம் ஜாத்தியாபாசம் சலாபாசம் எல்லாம் வந்து ஒரே வஸ்துதான்ப்பா இருக்கு அது பார்த்துட்டோம் நம்ம அஜம் அஜம் சொல்லிக்கொண்டே இருக்கோம் இந்த கர்மபல கர்மாவை பிடிச்சுன்னு ஒரு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சுட்டு இருக்கிறவனை பார்த்து சொல்றார் நீ வந்து கர்மபல ஆவேசம் இருந்தா என்ன ஆகும்னா அதுவரைக்கும் மறுபடியும் கர்ம பலன் உண்டாகும் உற்பத்தி ஆகும் வேலை செய்ய செய்ய கூடிக்கொண்டே போகுங்கிறார் தாவத்து சம்சாரி நீண்டுகிட்டே போனேன் தலைமுறை அப்புறம் வந்து நான் முதல்ல பிரம்மச்சாரியா இருந்தேன் அப்புறம் வந்து கணவன் ஆனே அப்புறம் என்ன அப்பாவானே என்ன ஆச்சுன்னா தாத்தாவானே விட்ட நான் இப்படி எல்லாம் போட்டுங்க நீங்கள அப்புறம் என்ன ஆச்சுன்னா பழையபடியும் அந்த பேரம் பேர்ல அபிமானம் அப்புறம் என்ன ஆயத்தகான்னா முதல் நீ ஒருத்தந்தா இருந்தா இப்போ நீண்டு நீ பாட்டி தாத்தா ஆயாச்சு அதனால பேரம் வரைக்கும் சம்சாரம் நீண்டிருக்குன்னு நீ பிரம்மச்சாரியா இருக்கிற போது நீண்டிருக்கல இப்ப பெருஷா நீண்டு போயிடுத்து சம்சாரம் அப்புறம் என்னாச்சுன்னா அதுலேயே மனசு போயிடுது சம்சாரகா தாவத்து ஆயத்தகா தீர்க்கஹா நீ இந்த விஷயத்த தத்துவத்தை புரிஞ்சுட்டாச்சுன்னா போர் நிறுத்து என்னது நகி நகி ரக்ஷதி கரணே அதுலேயே நிறைய அர்த்தம் இருக்கு ீ கோ நாஸ்ஜோவிந்த மோலீ கமத்தினால மோட்ச கடையே கம நூப்பலே வச்சாரே நித் கோட்டி அப்புறம் நோய் நத்தேன் விதைய விதையே எடுத்து படிச்சாலும் கர்மனா மோக்ஷா எல்லாம் விட்டுட்டு போகணும் அவ்வளவுதான் மறுபடியும் சொல்றார் போற நீ பண்ணினதெல்லாம் அமெரிக்காவுக்கு சுத்தினதெல்லாம் போறோம் திரும்ப வில்லேஜ்ல வந்து உங்க தாத்தாவோட வீட்டை சரி பண்ணி என்ன சம்பாதிச்ச பணத்தை வச்சிருந்து உங்க தாத்தா வீட்டை சரி பண்ணி பூஜை ரூம் எல்லாம் ஒழுங்கு பண்ணி தாத்தா பண்ண பூஜையும் பண்ணிட்டு பேசாம தியானம் பண்ணின்று மாண்டிய உபனிஷத்து கேசட்டாவது கேள் நீயும் உருப்படுவே நல்லா இருக்கும் உன் குழந்தை பேர நிம்மதியா இருக்கும் என்ன நீயும் துக்கப்பட மாட்டேன் இன்னொருத்தனுக்கும் துக்கம் தரமாட்ட அதனால யாரும் நம்மள கேட்கிறாங்களா நம்மளாதான் பிடிச்சி எழுதுக்கிறோம் நாம அதை சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு எல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறார் கௌடபாதாச்சாரியர் சொல்றாரு நான் சும்மா உட்கார்ந்துருக்கேன் புஸ்தகத்தை வச்சுன்னு வாங்குவோம் எல்லாரும் இந்த ஹேத்து பலத்திலேருந்து இந்த அது குறைஞ்சு கொடுத்தோம் நான் அந்த ஆவேசம் போயிடுத்துனேன் ஆக்ரம் விடாம பண்ணி ஆனும் பண்ணி ஆனும் ஒர்க் ஒர்க் ஒர்க் ஒர்க் பண்ணு வேண்டான்னு சொல்லலை அதுக்கு அடிமையாயிடாதே புரிஞ்சுக்கணும் கர்மாவையும் நல்லா பண்ண தெரியணும் கர்மா அழகாவும் கர்மா பண்ண தெரியணும் எப்படி பண்ணணும் தெரியணும் இல்லாட்டி கிருஷ்ணர் அதுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாரு நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திருஷுலோகேஷு கிச்சன நானவாப்தம்தவியம் வர்த்தஜேவச்ச கர்மணி वर्तेयम् सर्वशः युरिमे ாத்துக்கணி மம வூர் மம வர உத்சீயுரிமே நர்மேதம் சங்கரஸ் கத்தியமுசோ யுரியம் சிர்லோக்கிர அகங்கார விமூடாத்மா கர்த்தாக தத்துவ வித்து மகாபாகோ குணகர்ம விபாகுஷுலாம் வழிகாட்டணுங்கிற கிருஷ்ணர் அஜானிக்கு வழிகாட்டுறதுக்கு ஜானிதான் வழிகாட்டணும் கர்மாவில பற்றுலாம ஜானி கர்மாவ பண்ணி கர்மாவில பற்று இருக்கிற அஜ்யானிகளை கர்மத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக பண்ணி காட்டணுங்கிற அது அங்க இருக்கு இங்கே இதை புரிஞ்சுக்கணும் இந்த காண்டெக்ஸ்ட் இப்படியே புரிஞ்சுக்கணும் அதனால வந்து என்னது கிருஷ்ணரே சொல்றாரு ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணு அப்புறம் என்ன இன்னொன்னு இருக்கேன் சந்யாசு மகாபாஹோ துக்கமாப்தும் அயோகத்த யோக யுக்தோ முனிர் பிரம்மன் அச்சிரேனாதி கட்சி அதனால இதை படிக்கிற போது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பக்கம் மனசுல இல்லாட்டி என்ன ஆகும் தெரியுமோ ஏதோ பண்ணின்னு இருக்கிற கொஞ்சம் நமக்கு ஞானம் சரியா வந்துதா இல்லையான்னு எப்படி தெரியும் எப்படி தெரியும்னா அது நமக்குத்தான் தெரியும் நமக்கு வந்திருக்கா இல்லையான்றது நம்ம மனசை பொறுத்து தானே தெரியும் ஆக ஜாக்கிரதையா இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் புரிந்து இது ஒன்றும் தோஷம் இல்லை தப்பா புரிஞ்சுக்கப்படாதுங்கிறதுக்காக சொல்றேன் கர்ம பல ஆவேசம் இருக்கிற வரைக்கும் சம்சாரம் இருக்கும் இதனுடைய தாற்பயம் என்னன்னா கர்மா எத்தனை கர்ம தத் தத்திர சம்சாரம் அவ்வளவுதான் எங்க கர்மா இருக்கோ அங்க சம்சாரம் இருக்கும் சம்சாரம்னா என்ன எல்லாம் வந்து புனரபிஜனம் மாத்திரம் இல்லை ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்கு அதுக்கு ஞான பலம் தான் முக்கியம் ஞானபலம் இருந்தா பண்ணிலாம் ஞான பலம் இல்லைன்னா கர்மா குறைச்சு வேதாந்தத்தை பிடிச்சு அந்த ஞான நிஷ்டையில இருக்கிரதையா புரிஞ்சுங்க அடுத்தது இப்ப வந்து அடுத்தது சம்சாரத்துக்கு உற்பத்தி நாசம் அல்ல எப்படி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதில் வர்ணிக்கிற சம்பிர்த்தியா ஜாயத்தை ியஜம் உதய இந்த ஒரு முக்கியமான கருத்து சொல்லப்பட்டசாரவத்த மே இல்ல இல்லாத சம்சாரத்தை நீக்கிறதுக்கு என்னத்துக்கு இப்படி படாத பாடுபடு சந்தேகமே வந்துடும் எதுக்கு இந்த கௌடபாத காரியம் ஆரம்பிச்சு எதுக்கு தெரியாத ஆரம்பிச்சுட்டோமான் சம்சாரம் இருந்தாத்தானே சம்சாரத்திலிருந்து விடுபடுறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும் ிய சசாரம் வந்துட்டே இருக்கும் கர்மா கர்மனா ஜென்ம ஜென்மத்தினால கர்மா கர்மத்தினால ஜென்ம புனக ஜென்ம மரண பிரவாக இதுலயே சுற்றி இருப்பேன் அப்படின்னா நீ எல்லாம் எதுவுமே இல்ல அஜம் சொல்றே அப்படி ஏன் சொல்றேன் நீ கல்பனையில திண்டாடுற அந்த சம்சாரம் உண்மை நினைச்சுன்னு நீங்க நான் என்ன சொல்றேன் சம்சாரமே இல்லை கர்மா பண்ண வேண்டியது இல்லை இதை புரிஞ்சுக்கோங்க நான் அப்படிங்கிறாருங்க ரா சித்தம் அறியாமை அறியாமைனால தான் எல்லாம் தோன்றுகிறது உண்மையில் எதுவும் தோன்றவில்லை ஏன் வச்சுக்கணும் அலாத்தம் பேட்டன் அந்த ஸ்பெல் நான் ப்ரனௌன்சேஷன் வித்தியா பே பேட்டர்ங்கிறதுக்கும் பேட்டனுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது போய்ட்டு போய்ட்டோம் எல்லாம் நமக்கு ஒன்றா தான் தெரியுது அதனால உச்ச இங்கிலீஷில் தான் நிறைய இதெல்லாம் இருக்கு சம்ஸ்கிருத்தில் அப்படி இல்லை ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் இருக்கு தமிழ்லேயும் அப்படி தான் உச்சாரணம் இல்லாத எழுத்து கம்மி அப்படி கிடையவே கிடையாது போயிட்டு போய்ட்டு அந்த வகைகள் அந்த வகைகள் வடிவங்கள் அதெல்லாம் தோன்றுகிறது அதெல்லாம் உண்மை இல்லையே சம்பிருத்தியா ஜாயத்தே ரிஜ்வக்ராதி ஆபாசியா ஜாயத்தே தேன தேன காரண நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவித்யா விஷயங்கிற சிங்கராஜர் அவித்யா விஷயத்தம் நாஸ்தி இது வந்து சாஸ்வதம் இல்ல இந்த பிரபஞ்ச உலக வாழ்க்கை உண்மை அல்ல இது எவ்வளவு நிலைச்சா இருக்க போறது நமது வாழ்க்கை நிலையானதா நில்லாதனவற்றை நிலையினை என்று உணரும் புல் அறிவாண்மை கடை நிலையில்லாதுதான் சாஸ்வதம் நாஸ்தி இது உண்மை அல்ல இந்த உலக வாழ்க்கை உண்மை அல்ல சாஸ்வதம் இல்லை சாஸ்வதம் இல்லைன்னா தொடர்ந்து ஒண்ணு இருக்காது சர்வம் சத்பாவேன ஹம் பரமார்த்த திருஷ்டியில பார்த்தா சத்பாவேன பரமார்த்த திருஷ்டியா மெய்ப்பொருளை ஆராய்ச்சி பண்ணுகின்ற முகத்தான் மெய்ப்பொருளை காணுகின்ற முறைப்படி பார்த்தோமானால் எதுவும் தோன்றவே இல்லை சர்வம் அஜம் அதாவது அலாத்தம் இல்லாம வடிவங்கள் இருக்கும் அலாத்தம் என்னன்னு கேட்க மாட்டீங்களே அலாத்தம் இல்லாத வடிவம் இல்லை பிரபஞ்சம் இல்லை அலாத்தம் ஆபாசம் இருக்கோ கிடையாது மைனஸ் சைத்தன்யம் பிரபஞ்சம் இருக்கோ இல்லவே இல்லை சைதன்யத்தை நீக்கிட்டு உங்களால் பார்க்க முடியுமோ பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் இருந்தா தானே ால சத்பாவேன சர்வம் அஜம் முதல்லைன் என்ன சொல்ல எல்லாம் தோன்றுவது போல காணப்படுகிறது உண்மையில் அவை இல்லவே இல்லை அது சாஸ்வத்தமானது அல்ல அது எப்பொழுதும் இருப்பதல்ல அது தாக்காலிக தோற்றம் காணல் நீருக்கொப்பான தற்காலிக தோற்றம் கனவுக்கொப்பான தாக்காலிக தோற்றம் அலாத்த அலாத்த பிரமணத்துக்கு தகுந்த பிரமணத்தை போல தாற்கால தோற்றம் உண்மையில் அர்த்தம் பரமார்த்த திருஷ்டியா சர்வம் அஜம் தேன தேன தேன காரண உச்சேதா நாஸ்தி வை அத சம்சாரத்தை என்னதுக்கு நீக்கணும் இருந்தா தானே அதை அழிக்க அவசியம் இல்லை இல்லாததை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இருக்கிறத வேணா அழிக்கலாம் இல்லாததை இல்லாதது புரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லாததை இல்லாதது என்று தெரிந்து கொள்வதுதான் இல்லாததை இல்லாமல் செய்வதற்கு வழி இல்லை என்றால் இல்லாதது இருப்பது போல் தோன்றும் நாசோ வித்தாவோ வித்த உதம் உச்சேத நேதார உச்சேத உடைய அப்படி நனால் உற்பத்தி விநாசலு இதோடு சேகிர அது கிடையவே கிடையாது அஜ்யானே போறது அறியாமையினால்தானே மனுஷன் ஆயிட்டு இருக்கான் போட்டுக்கிட்டே இருக்கான் இருக்கான் எதிர்பார்த்து இருக்கான் வாழ்க்கையை பத்தி ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அப்புறம் ஒரே எக்ஸைட்மெண்ட் இல்லையா அது நினைச்சுட்டா வந்து நாளைக்கு அதுவும் போயிட போறது எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸைட்மெண்ட் சொல்றாங்க எதிர்பார்ப்புகள்லாம் நிறைய இருக்கு எதிர்பார்த்தது கிடைச்சா ஒரே ஆனந்த குஷி குதிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சுமே கவலை நல்லபடியா அமைஞ்சுடுத்து இது இப்படியே இருக்கணுமே கல்யாணம் ஆயிடுத்து பொண்ணு நல்லவழாத்தான் தெரியறா இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போதைக்கு பரவாயில்ல போக போகத்தானே தெரியும் ஆமா போக போகத்தான் உன்னை பத்தி அவளுக்கும் தெரியும் அவளை பத்தி உனக்கும் தெரியும் வாழ்க்கையை பற்றி உனக்கும் புரியும் ரொம்ப இதுதான் என்ன பண்றது அதனால பரமார்த்த சாண அஜம் சர்வாத்மயமா அது ஜாத்தியுத நாஸ்தி வை கசித் ஹேத்துஃபலாதே இத்தர் அது இருந்தானே அது அழிக்கிறதுக்கு கிடையவே கிடையாது விளக்கப்படுகின்றன சொல்லப்படாது அப்படி பார்த்தா கிளாஸ் முடிச்சுட வேண்டிதான் நாலா பல கோணங்களிலும் சிந்திக்கப்பட்டு உறுதி செய்யப்படுகிறது படிக்கலாம் तेन धर्माय जिति ஜன்மோபம் तेन ஜாண்த ஜென்மயோபம்தேஷாம் இல்லையே எங்க பக்கத்தாத்துல ஒரு ஐயங்கார் மாமா இருக்கார் எங்க இருந்தோ எங்க போறேன் நினைச்சுக்காய் அந்த மாமா சொல்றாரு இல்ல இல்ல பிரம்மன்ல இருந்துதான் வந்தது வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காரு எங்க பெருமாளிட்டிருந்துதான் வந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இன்னொரு பக்கத்து கருப்பு போட்டு வச்சுருக்கார் அவர் அதை விட விசேஷமா சொல்றார் எல்லாரும் ஆளாளு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் பிரம்மன் பரமாத்மா கிட்ட இருந்துதான் வந்தது வந்துன்னு சொல்றாரு அதுக்கு என்ன சொல்றேன் நீங்க ஏ தர்மாஹா ஜாயந்தே இதந்தி ஜாயந்தே எவர்கள் தர்மாகன என்ன பதார்த்தங்கள் நாம ரூபாத்மகமான இந்த பதார்த்தங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்ச வஸ்துக்கள் எல்லாம் உலகங்களெல்லாம் அண்ட சராச்சரெல்லாம் எவர்கள்னா என்ன யாரு விசிஷ்டாத்வை நம்ம போட்டுக்கணும் அவர் காலத்தில் அவங்க விசிஷ்டாத்வை இருந்திருக்கு அந்த மாதிரி கருத்துக்கள் இருந்திருக்கு இப்படி ஒரு ஃபார்மா ஆர்கனைஸ்டா இப்படி வடகல தென்கலை எல்லாம் உருவானது பின்னாலே என்ன ஏ பிரச்சம் தோன்றிய தர்மா டு பிரபஞ்ச வேதமே சொல்றது எதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே யிஞாஸஸ்வ் எண்ணது ஏதாத்தி மனுவாஜ்ரா பிடிவீ விபாஜா அண்ணாணோ மனம் கர்மசு மிருத்தம் தாரா சம்பவந்தி பாக்கியங்கள்லாம் இருக்கு ஆனா கிருஷ்ண சௌரியமா சொல்லி வச்சுட்டார் சம்பவாமி ஆத்ம மாயையா சொல்லி வச்சிருக்கார் ஆத்ம மாயையா சம்பவாமி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்து புரிஞ்சுவோம் எல்லாம் நிறைய ஸ்லோகம் ஓடிண்டே இருக்கணும் நிறைய மந்திரங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் அப்போ தான் இந்த மாதிரி ஸ்லோகங்களுக்கெல்லாம் பலமான அர்த்தம் நமக்கு புரியும் எந்தெந்த அயங்கார விட்டுரும் சும்மா அயங்கார மாமா தான் விட்டுரும் ஒரு வார்த்தைக்காக சொன்னேன் எந்த வேதத்திலயே எந்த பகுதிகளிலாம் இப்படி ஜாதகா அஸ்தின் எல்லாம் சொல்லிருக்கோம் தோன்றுகிறது இருக்கிறது மடைகிறது ஒடுங்குகிறது வளருகிறது தேய்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் என்னதுன்னா நமக்கு ஸ்வாவமாக இருக்கிற அத்தியாசம் புரஸ்கிருத்தியே சர்வே லௌகிக்காக வைதிகார பிரவர்த்தன் நமக்கு இயற்கையாவே இருக்கிற வேற்றுமை புத்தியை வச்சு வேதம் பேசந்தே இதந்தி ஜாயந்தே சும்மா ஆமா ஆமா தோன்றுகிறது ஆனா ஒண்ணு த ஜாயந்தே உண்மையில் தோன்றவில்லை ஜன்மக்கர்ச்ச மி வேமையாஸ்வோ மாம் தோசே தரம் சொல்லிகிட்டே இருக்கலாம் தத்வத்தகான ஜாயந்தவோன்றேங்கிறது எப்படி இருக்கு தெரியுமோ அலாத்தில இருந்து ஆகாரங்கள்லாம் ஜாயந்தே எப்படி இருக்கு காணல் நீர் தோன்றுகிறது சொன்னா எப்படியோ அப்படித்தான் மண்ணிலிருந்து பானைகள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அதாவது மிருதா ஜாயந்த மண்ணிலிருந்து குடங்கள் தோன்று உண்மையில் அங்கு இரண்டு பொருள்கள் இல்லாததால் தோன்றுகிறது என்கின்ற சொல்லானது எப்படி உண்மை இல்லையோ அப்படியே இங்கேயும் அப்படியே தத்வத்தா நே நே ஜாயந்தே ேயந்தேதி வதந்தி போட்டுி சிந்தி தேடலாம் நே தேங்கிறது தர்மா போ ஏ தர்மா ஜாய எந்த தர்மங்கள் தோன்றுகின்றனவோ அப்படின்னு போட்டுக்கலாம் ஆனால் சங்கராச்சாரியர் யாருடைய மதத்திலங்குற அர்த்தத்தையும் கொடுக்கிறார் தர்மா எந்த தர்மங்கள் தோன்றுவதாக தோன்றுகின்றனவோ அந்த தர்மங்கள் உண்மையில் தோன்றவில்லை தோன்றுவதாக காட்சி அளிக்கிறது தர்மானாம் ஜென்ம மாயோப்பமம் அந்த தர்மங்களுக்கெல்லாம் ஆளாவே போட்டு காட்டாலும் பரவாயில்லை ஆளாக போட்டுக்காம தர்மத்துக்கு போட்டு சௌரியமா இருக்கும் அப்படி ஒரு கர்மன் பார்த்தேன் இங்க எவர்கள் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார்களோ அப்படின்னு சொல்லலாம் எந்த தர்மங்கள் தோன்றுவதாக காணப்படுகின்றனவோ அவைகள் உண்மையில் தோன்றவில்லை அப்படின்னு அர்த்தம் அவைகளின் தோற்றமானது அவைகளின் தோற்றமானது மாயைக்கு ஒப்பானது மாயையாகும் மாயோப்பமம் அப்ப மாயை ஒன்னு இருக்கு சைத்தன்யம் ஒன்னு இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லலாம் சொல்றார் சாச்ச மாயா நவீத் அந்த மாயை அது உண்மையில் அது சொல்ல முடியாது அனிர்வச்சனியம் அச்சித்யாக சொன்னார் இல்லையா அதை நம்ம எடுத்துக்கணும் சாச்ச மாயா மாயா என்ன மாயா இல்லையோ மாய மாய இருக்கே மாயையே இருக்கிற மாதிரி தெரிகிறதோ அப்புறம் ஆராய்ச்சி பண்ணினா இல்லையோ அதுக்கு பேர் மாயின் காட்சி தான் கொடுக்க மாயா வித்தியதே அந்த மாயை இல்லவே இல்லை அதனால மாயில நமக்கு தாற்பயம் இல்லை மாயாந்து மாயினேஷா மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியே மாயா ஏதாம் தரந்தித்தே இந்த மாமேவ ஏ பிரபத்தியந்தே ரொம்ப முக்கியம் அந்த பிரம்ம சைதன்யத்தையே எவன் நன்றாக உணர்கிறானோ அவன்தான் இந்த மாயையை கடக்கிறான் என்று சொன்னத வச்சு கமெண்ட்யா வச்சு முடிச்சுடலாம் தேசாம் சாச்ச மாயா நவித்யே மாயா இத்தி அவித்தியமான மாயாங்கிற்கு என்ன அர்த்தம் இல்லாததுக்குத்தான் மாயினே பேர் இருக்கிறதுக்கு மாயின்னு பேர் கிடையாது இல்லதுக்கு பேர் தான் மாயின்னு பேர் இருக்கிற மாதிரி தோன்றி இல்லாததா போறது மாயா தான் கயிற்றுல பாம்பு மாயக்காட்சி காணல்ல நீர் மாயக்காட்சி கனவு மாயக்காட்சி நனவும் மாயக்காட்சி யசா ஸ்வப்ன பிரபஞ்சோயம் மகி மாயா விஜம்பிதா பார்க்கலாம் அடுத்த வகுப்புல மேலும் உள்ள அர்த்தம் பார்க்கலாம் ஓம் ஜாகிரதாதித்ரயோன் முக்தம் ஜாகிரதா அதிமயம் த ஓகேம் யன்னா ஈஷ்வரோ குருராத்மேதி மூதவி வோமவத் வப்தேயிணா நம அய்யேயனே நிற அனந்தமாண்ட மெய்யே உபதேஷிக்கெழிவந்த குருவே போற்றி உய்யவே முல் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கீ ஜன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கீ சத்குருநாசஸ்வாமிகி माता माता माता की, कावेरी माता की, कावेरी की, सनातन धर्म की,